தொள்ளித்தி ஒன்பது அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் திருமறையான ஒரு நன்மை என்பது அது போன்று பத்து மடங்காகும் என்பதை ஒரு எழுத்து என்று கூற மாட்டேன் எனினும் அலீப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்தாகும் அதாவது மூன்றும் மூன்று எழுத்துக்களாகும் மூன்றையும் ஒருவர் ஓதினால் ஒவ்வொன்றுக்கும் பத்து நன்மைகள் வீதம் முப்பது நன்மைகளை பெறுவார் என்று நபி சலாகும் அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஒன்பது ஒன்று பூஜ்யம் இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்